நாமது.. நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக அறிமுகம் சசிகுமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பங்களாதேசத்தின் முதல் பிரதமர் முஜிபுர் ரஹ்மான் இரண்டு வெள்ளை உலோகம் என்பது காப்பர் சல்பைடு மூன்று உலகையை ஜெர்மானியை மயமாக்க எண்ணமிட்டவர் கெய்சர் வில்லியம் இனி இன்றைய கேள்விகள் தமிழ் நாடகவியலின் தந்தை யார் இரண்டு எந்த கிரகத்திற்கு மிகப்பெரிய துணைக்கோள் இருக்கிறது மூன்று உலகளாவிய செய்தி தொடர்பு எதனால் ஏற்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்